மரண வேதனையில் இருந்த போது அவர் அருகில் நாங்கள் நீண்ட நேரம் அழுதார் தன் முகத்தை சுவற்றின் பக்கமாக திருப்பிக் கொண்டார் அப்போது அவரின் மகன் தந்தையை நபி சல்லாஹா அலிஹி வசல்லம் அவர்கள் சொர்க்கத்தைக் கொண்டு இவ்வாறு உங்களுக்கு வாழ்த்து கூறினார்களே நபி சலுல்ல அவர்கள் சொர்க்கத்தை கொண்டு இவ்வாறு உங்களுக்கு வாழ்த்து கூறினார்களே என்று தயார் செய்து வைத்திருப்பவைகளில் மிகச் சிறந்தது அஷது என்ற திருக்களிமாவாகும் நான் மூன்று கட்டங்களில் இருந்துள்ளேன் முதலாவது நபி சொல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் மீது என்னை மிக கடுமையான கோபம் கொண்டவர் எவரும் இருந்ததில்லை வாய்ப்பு கிடைத்தால் அவர்களை நான் கொன்றுவிடுவதை விட எனக்கு மிகப் பிரியமானது வேறொன்றும் இருக்கவில்லை நான் அதே நிலையில் மரணித்திருந்தால் நரகவாசிகளில் ஒருவனாக நான் இருந்திருப்பேன் இரண்டாவது என் இதயத்தில் இஸ்லாமை அல்லாஹ் ஏற்படுத்திய போது நபிசல்லாஹு அழகி வசல்லம் அவர்களிடம் வந்தேன் உங்கள் வலது கையை விரியுங்கள் உங்களிடம் நான் சத்திய பிரமாணம் செய்ய வேண்டும் என்று நபிசல்லாகும் அழகி வசல்லம் அவர்களிடம் கூறினேன் அவர்கள் தனது வலது கையை விரித்தார்கள் அப்போது என் கையை நான் மூடிக்கொண்டேன் அம்ரே உமக்கு என்ன நேர்ந்தது என்று நபி சொல்லல்லும் அழகி வசல்லம் அவர்கள் கேட்டார்கள் நான் நிபந்தனை விதிக்க நாடுகிறேன் என்றேன் உமது நிபந்தனை என்ன என்று கேட்டார்கள் எனக்கு மன்னிப்பு அளிக்கப்படுவதுதான் என்று கூறினேன் இஸ்லாம் அதற்கு முந்தைய பாவங்களை அழித்துவிடும் ஹிஜ்ரத் அதற்கு முந்தைய பாவங்களை அழித்துவிடும் ஹஜ் செய்வது பாவங்களை அழித்துவிடும் என்பதை நீர் அறியவில்லையா என்று நபி சொல்லுல்ல அவர்கள் கேட்டார்கள் நபி சொல்லுல்லாஹு அலிவசல்லம் அவர்களை விட எனக்கு மிகப் பெரியமானவர் எவரும் இல்லை அவர்களை விட என் கண் கண்ணியமானவர் எவரும் இல்லை அவர்களின் மீதுள்ள கண்ணியம் காரணமாக அவர்களை என் கண்களால் முழுமையாக நான் பார்த்ததில்லை அவர்களை அதாவது அங்கு அடையாளங்களை பற்றி நான் வர்ணிக்க வேண்டும் என கேட்கப்பட்டால் அவர்களை நான் என் கண்களால் முழுமையாக பார்க்காத காரணத்தால் அதை கூற இயலமாட்டேன் இந்த நிலையில் நான் மரணித்திருந்தால் நான் சொர்க்கவாசிகளில் ஒருவனாக இருந்திருப்பேன் என எண்ணுகிறேன் மூன்றாவது பின்னர் நாங்கள் பல பொறுப்புகளுக்கு அதாவது ஆட்சிப் பணிகளுக்கு நியமிக்கப்பட்டோம் அதில் என் நிலை என்ன என்பதை நான் அறிய மாட்டேன் நான் இறந்துவிட்டால் ஒப்பாரி வைக்கும் பெண்ணோ நெருப்போ என்னை பின்தொடர என்னை நீங்கள் அடக்கம் செய்தால் என் மீது மண்ணை கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளுங்கள் பின்பு ஒரு ஒட்டகையை அறுத்து அதன் இறைச்சியை பிரிக்கப்படும் நேரம் அளவுக்கு என் மன்னரையை சுற்றி நின்று கொண்டிருங்கள் இதனால் உங்களிடம் நான் பாசத்தை எதிர்பார்க்கிறேன் என் இறைவனின் தூதர்களுக்கு அதாவது முன்கர் நக்கீர் எனும் வழக்குகளுக்கு நான் என்ன பதில் சொல்வேன் என்று நான் சிந்தித்து பார்ப்பதற்காகவும் என்று அமரிப்பின் ஆசிர்கில்லாகவும் அவர்கள் முஸ்லிம் ஒன்று இரண்டு ஒன்று